வணக்கம் நற்றினையின்ூற்று ஐம்பத்தி எட்டாவது செய்தி சேவை செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம்மார் தமிழக செய்திகள் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்க தடை கோரும் வழக்கில் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இல்லை என்பதால் அரசு செலவில் அவருக்கு நினைவிடம் கட்டுவதில் விதிமீறலோ சட்டவிரோதமோ இல்லை என தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு ஊழியர்கள் பிரச்சினையை தீர்த்திட முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சர்க்கார் உள்ளிட்ட படங்கள் தீபாவளி உள்ளிட்ட நாட்களில் கூடுதல் காட்சிகள் திரையிட்டாலோ அதிக வேலை டிக்கெட் விற்றாலோ வழக்கு தொடர்வேன் என்று சமூக தேவராஜ் தெரிவித்துள்ளாா் காங்கிரஸ் திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் போராட்டத்தை தொடர்ந்து இலவச அரிசி சர்க்கரை துணிக்கு பதிலாக தீபாவளியை ஒட்டி அவரவர் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் செலுத்தப்படும் என்று புதுச்சேரி அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளார் ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்ய உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அடுத்து வரும் இருபத்தி மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய தெரிவித்துள்ளார் டெல்லி செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் நள்ளிரவில் ரயில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் இந்திய செய்திகள் இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து பிரபல இந்தி நடிகர் அனுபம் கேர் விலகியுள்ளாா் நாட்டின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மிக உயர்ந்த சிலையை பிரதமர் மோடி திறந்துள்ள நிலையில் பட்டேல் கட்டி எழுப்பிய தேசத்தின் நிறுவனங்களை சிதைக்கும் செயல் அவருக்கு செய்யும் துரோகம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் அதிகாலை மற்றும் இரவில் தலா ஒரு மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடித்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் சாத்வி பிரக்யா முன்னாள் ராணுவ அதிகாரி ஸ்ரீகாந்த் புரோஹித் உள்ளிட்ட ஏழு பேருக்கு எதிராக மும்பை என்ஐஏ நீதிமன்றத்தில்த்தில்த்தில்த்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் குடியுரிமை இல்லாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று டிரம்பின் திட்டத்துக்கு நாடெங்கிலும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது பாகிஸ்தானில் மத நம்பிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டதற்காக எட்டு ஆண்டுகள் தனிமை சிறை தண்டனை அனுபவித்த அசியா பிவி என்ற பெண்ணை விடுதலை செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் தலைமை ராணுவ தளபதி உட்பட 25% ஐந்து பேர் பலியாகினர் அமெரிக்காவில் எண்ணூறு அடி உயர மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து ஐ டி துறையில் பணியாற்றும் இந்திய தம்பதியர் உயிரிழந்த சம்பவத்துக்கு செல்பி மோகமே காரணம் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜமால் கொலையை மூடி மறைக்காதீர்கள் என்று அவரது தோழியான ஹட்டிஸ் ஜென்ஜிஸ் அமெரிக்க அதிபர் டிரம்பை சாடியுள்ளார் ரஷ்யாவில் சர்க்கஸ் நிகழ்ச்சியின் போது பயிற்சியாளரின் கட்டுப்பாட்டை மீறிய சிங்கம் பார்வையாளர்கள் நின்றிருந்த இடத்தின் மீது திடீரென பாய்ந்து நான்கு வயது சிறுமியை கடித்து குதறியது இலங்கையில் அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்கள் நடந்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெற ரணில் விக்ரமசிங்கேயும் ராஜபக்சேவும் முயன்று வருகின்றனர் இந்த பரபரப்பான சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ராஜபக்சேவை நேரில் சந்தித்து பேசியுள்ளாா் எளிதாக தொழில் நடத்த வசதியான நாடுகள் பட்டிகளை உலக வங்கி புதனன்று வெளியிட்டது இதில் நூறாம் இடத்திலிருந்து இந்தியா இருபத்தி இடங்களை முன்னேறி எழுபத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது மத்திய அரசுடன் மோதல் அதிகரித்து வரும் நிலையில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் பதவி விலக தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் நவீன தொழில்நுட்ப நுண்ணறிவு திறன் கொண்ட இளைய தலைமுறையினால் நான்காவது தொழில்நுட்ப புரட்சியை முன்னின்று நடத்துவதோடு உலகில் மூன்றாவது மிகப்பெரிய பணக்கார நாடாகும் பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று முகேஷ் ரிலையன்ஸ் நிறுவனத் தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்கள் நாள் ஒன்றுக்கு ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுக்கும் அளவை குறைத்துள்ள விதிமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்தியாவில் புல்லெட் ரெயிலுக்கு முன்மாதிரியாக கருதப்படும் இன்ஜின் இல்லாத ட்ரெயின் பதினெட்டு சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது ஒரு நிமிட யோசனை தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான ஒலிக்கோப்புகளை தினம்தோறும் கேட்டு சுவைக்க டப்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் விளையாட்டுச் செய்திகள் தற்போதைய பி சிசிஐ நிர்வாகத்தின் கீழ் இந்திய கிரிக்கெட் புகழுக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் இந்திய கேப்டனும் பெங்கால் கிரிக்கெட் சங்க தலைவருமான சவுரவ் கங்குலி எச்சரிக்கை மணி அளித்துள்ளார் கேரளாவில் இருப்பதே பேரின்பம் கடவுளின் பிரதேசத்துக்கு எல்லோரும் சுற்றுலா வரவேண்டும் என்று கோலி அழைப்பு விடுத்துள்ளார் பி பொதுக்குழு கூட்டம் மற்றும் தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டு தீர்க்கும் வகையில் குறை தீர்ப்பாளர் ஒருவரையும் நெறிமுறை அதிகாரி ஒருவரையும் நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்று பி அமைப்பை நிர்வகிக்கும் குழு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் டி டுவெண்டி தரவரிசைப் பட்டியலில் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசம் மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளார் மும்பையில் நடந்த இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியின்போது மைதான அரங்கில் கொள்ளை லாபத்துக்கு குளிர்பானம் குடிநீர் விற்ற கடையை ரசிகர்கள் சூறையாடினார்கள் இந்திய நட்சத்திர வீராங்கனை சானியா மிர்சா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மலிக் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது மூடர்கூடம் நவீன் இயக்கும் படத்தில் நடிப்பவர்கள் குறித்த விவரம் வெளியாகியுள்ளது விஜய் ஆண்டனியின் திமுபிடிச்சவன் படம் தீபாவளி ரிலீஸில் இருந்து விலகிவிட்டதாக கருதப்படுகிறது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்